வணக்கம் நெய்யிலி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பகல் நேரம் ஒன்றில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிலங்களை கைப்பற்றுவதற்காக ஓடினார்கள் சில நேரங்களில் ஐக்கிய அமெரிக்காவில் ஒக்லஹாமா நகரம் மற்றும் கத்ரி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 ஜெ பெல்ஜியத்தில் ஜெர்மனி முதன் முதலாக குளோரின் வாயுவை விஷவாயுவை வேதியியல் ஆயுதமாக பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது குரோஷியாவில் ஜேஸ்னோவாக் வதை முகாம் கைதிகள் சிறையடைப்பில் சிறை உடைப்பில் ஈடுபட்ட போது கைதிகள் கொல்லப்பட்டனர் என்பது பேர் தப்பியோடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் படைகள் பெர்லினில் வால்ட் நகரை இலகுவாக கைப்பற்றியதை கேள்வியுற்ற ஹிட்லர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது பூமினால் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தொலைபேசிகளுக்கு கண்ணாடி இலை கேபிள்கள் ஃபைபர் கேபிள்ஸ் வழியாக